அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் திருப்தியை நாடியவர்களாக நபி அலிவசம் அவர்களுடன் நாங்கள் ஹிஜரத் செய்தோம் எங்களின் கூலி அல்லாஹுவிடம் உள்ளது அதன் கூலியில் இப்போது அனுபவிக்காமல் இறந்துவிட்டவர்கள் எங்களில் உள்ளனர் அவர்களில் முசாபி உமர் ரவி அல்ல அவர்களும் ஒருவராவார்கள் அவர்கள் உகது போரில் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் ஒரு கலர் கம்பளி போர்வை விட்டுச் சென்றார்கள் அதனை வைத்து அவரின் தலையை நாங்கள் மூடினால் அவரின் கால்கள் வெளியே தெரிந்தன அதனை வைத்து அவரின் கால்களை மூடினால் அவரின் தலை வெளியே தெரிந்தது அவரின் தலையை நாங்கள் மூடிடவும் அவரின் கால்களில் எனும் வாசனை செடியை போடவும் எங்களுக்கு நப்பி சொல்வதாகவும் அலேசல்லம் அவர்கள் பயன் கட்டளையிட்டிந்து அதை பறித்து பயன்படுத்தி வருகின்றவர்கள் இப்போது எங்களில் உள்ளனர் புகாரி ஒன்று இரண்டு ஏழு ஆறு முஸ்லிம் ஒன்பது நான்கு பூஜ்ஜியம்